அவன் சஜிதா செய்த நிலையில் உள்ளபோதுதான் எனவே அது சமயத்தில் துபாவை அதிகமாக கேளுங்கள் என்று நபி சல்லம் அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் நான்கு எட்டு இரண்டு